உலகத் தமிழ் நெஞ்சர்களே வணக்கம் பூகம்பு பொறிகளினும் ஒளிப்பாடல் தொகுப்புடன் உங்கள் செவியோரம் கரைவதில் தமிழீழ மகளிர் இசைக்குழுவினராகிய நாங்கள் உற்சாகமும் உவப்பும் அடைகின்றோம் வண்ணம் வண்ணமாய் வார்த்தைகள் கோத்து எங்கள் எண்ணம் கவர்ந்துள்ளது இவ்வொளிநாடா ஒரு பூஞ்சோலிக்குள் நுழைவது போலும் எனும் சிலித்து போகின்றது பெண் என்ற பேரெழுச்சி வடிவத்தின் மீது சூட்டப்படுகின்ற பாமாலை இது பிரிவுக்கும் பாசத்துக்கும் இலக்கணமாய்த் திகழ்ந்த பெண் இப்போது பகையை துரத்தும் வீரத்துக்கும் இலக்கணமாகின்றாள் என்பதை சாட்சியப்படுத்தும் வாக்கு மூலம் இது காலத்துயிர் சுமந்து கண்ணீர் கோலமானவள் சாலக்கற்று சரித்திரம் படைப்பதை பதிவு செய்துள்ள பாடல் இசை பேளை செத்து கிடக்கும் செருக்கே நீர் விருந்து மண்வாசம் செங்கலினீர் வாசனையாய் நிறைக்கின்றது மெல்லிய பூவெனச் சொல்லிய வாய்கள் வெல்லமை என்றுமே கூறிட வைத்து வாழ்த்திடும் காலத்தின் வரிகள் செல்லிடமறிந்து செருக்குடன் நிமிளம் ஆடிடும் பெண்களின் பெருமை உணர்த்திடும் தொட்டுவிடும் தீசுமந்தாடிடும் பெண்களின் கண்களின் கருமணி கனவு தொலைத்து காரியம் வென்றிட கருவு ஏந்திய கைகளில் சுடரும் ஒழிப்போ செந்தமிழ் வாசம் கமழ்ந்திடும் இசைப்போ இசைக்கு இசைவாய் எழுத்தை துலக்கிய இருப்போ புதிய விதியை எழுதி நிற்கும் பூகம்ப பொறைகள் வைகரை புலரும் வாசலில் நின்று வானத்தை தொடுகின்ற எழுச்சி வெல்லும் நெருப்பு விழிகளில் தாங்கி விழிகளில் உணவும் காற்று எதுவும் முடியும் என்பதை தாயகம் காத்திடும் இருப்போ வல்லமை பெருக்கி வரும்பகை தகர்க்கும் தாயகப் பெண்களின் எழுகியை உணர்த்தும் குறைப்போ அழகு தமிழினில் அள்ளி பருகிடும் அமிர்தம் எங்களின் வல்லமை எனவாகி நிற்கும் தலைவனை பாடிடும் தொகுப்போ போர்க்கருவிடையும் கலை பண்பாட்டுக் கழகத்தின் உழைப்பு விடுதலைக்கு மகளிர் எல்லாம் வேட்கை கொள்ள வேண்டும் என விளம்பி நிற்கும் விருப்போ மெல்லிய போவல்ல மேன்மை மிக வல்லமை கொண்டவள் பெண்ணின உணர்த்திடும் பொறுப்போ அலையின் நசைவென அழகாய் நடக்கும் இசைவு செவிகளில் இன்பம் சேர்த்திடும் இசைப்பாடல்களின் தொகுப்பு உள்ளே நுழையுங்கள் உணர்வுகளில் நனையுங்கள் புலிகளின் தாகம் தமிழின தாயகம்